ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் உபாகர்மா என்கிற தலைப்பிலே இந்த உபாகர்மாவை சொது செய்து கொள்ள வேண்டியதான அவசியத்தையும் இந்த உபாகர்மாவை நம் குழந்தைகளோடு செய்துகொள்வதனால் கிடைக்கக்கூடியதான பலன்களையும் விரிவாகப் பார்த்தோம் இது விஷயமாக பார்க்க வேண்டியவை இன்னும் நிறைய சொல்ல இருக்குது சொல்லப்பட்டிருக்கு மகர்ஷிகள்னாலே ஒரு மாத காலம் சொல்லுற அளவுக்கு இந்த உபாகர்மாவனுடைய முக்கியத்துவத்தை தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ஏன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்குன்னா படிப்பது என்பது மனிதனால் மாத்திரமே சாத்தியம் மற்ற பசுபக்ஷிகள்னாலோ மரம் செடி படிக்க முடியாது மனிதனால் மாற்றமே படிக்க முடியும் என்பதனாலும் அந்த படிப்பு என்பது அவனுடைய வாழ்க்கைக்கு பயன்படணும் என்பதனாலும் இந்த உபாகர்மாவினுடைய முக்கியத்துவத்தை காண்பிச்சிருக்க இந்த உபாகர்மா என்பது வேதத்தை படிப்பதற்கு ஆரம்பிக்க வேண்டியதான காலம் இந்த சராவண பௌர்ணமி இந்த சிராவண பௌர்ணமி தினத்தில்தான் பிரஜாபதி காண்டரிஷிகின்னு ஆரம்பித்து ஒன்பது மகர்ஷிகள் நாம் படிக்கும்படியாக வேதத்தை பிரித்து வகுத்து நமக்கு காண்பித்த தினம் இந்த சிராவண பௌர்ணமி வேதம் நம் முன்னோர்களுக்கு கிடைத்த தினம் இந்த சிராவண பௌர்ணமி அப்படிங்கிறதுனாலே தான் அன்றைய தினத்திலே நாம் வேதாரம்பம் செய்துக்கிறோம் அப்படி மகரிஷிகள் இந்த இந்த உலகத்திற்கு அந்த வேதத்தை காண்பிச்ச உடனே பஞ்சபூதங்களும் சந்தோஷப்பட்டு பூமியில் விழுந்த தானியங்கள் எல்லாம் முளைச்சி வர ஆரம்பித்தது குளுமையான காற்று அடிக்க ஆரம்பித்தது ஆகாசத்திலிருந்து மேகங்கள் சூழ்ந்து மழை பொழிய ஆரம்பித்தது அப்படி உலகமே சந்தோஷப்பட்டது வேதம் நமக்கு கிடைக்கிறதே அப்படின்னு அந்த தினம்தான் இந்த சராவண பௌர்ணமி ஆகையினாலே தான் சிராவண பௌர்ணமியிலிருந்து நாம் விவசாயத்தை ஆரம்பிக்கிறோம் ஆடி மாதம் உழுது சரி பண்ணி வச்சோமானால் ஆவணி மாதம் முளைக்க ஆரம்பிக்கிறது மழை பொழிய ஆரம்பிக்கிறது குளிர்ச்சியான காற்று அடிக்க ஆரம்பிக்கிறது அதெல்லாம் வேதம் நமக்கு கிடச்சிருக்கு இந்த வேதத்தை அடிப்படையாக கொண்டு நாம் அனைத்தையும் அடையலாம் என்று சந்தோஷப்படுறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் இரண்டறிவு உள்ள ஜீவன்கள் மூன்று அறிவு உள்ள ஜீவன்கள் நான்கு அறிவு உள்ள ஜீவன்கள் ஐந்தறிவு உள்ள ஜீவன்கள் எல்லாம் இருக்குது பசுபக்ஷிகளில் மரம் செடி கொடிகள்லே அவைகளுக்கு அந்த காரியத்தை தன் அறிவை கொண்டு செய்யக்கூடியதான திறனும் இந்த சிராவண பௌர்ணமியிலே கிடைத்தது என்று புராணம் நமக்கு காண்பிக்கிறது ஆனால் மனிதனுக்கு மாத்திரம்தான் தான் என்ன செய்யணும் தான் என்ன படிக்கணும் இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனாலே மகரிஷிகள் நமக்கு அதை சொல்லி கொடுத்தார் நாம் படிக்கலைன்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்கிற விபாகம் நமக்கு தெரியாமல் போயிடும் மேலும் நாம் படித்தால்தான் நம் அடுத்த தலைமுறையினருக்கு நாம் சொல்லிக் கொடுக்க முடியும் இந்த வேத அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டியதான கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்குது அதை நாம் சரியான முறையில் செய்யலைன்னா நாம் ஆரோக்கியமாக வாழ முடியாது மந்திரங்களுடைய துணை இல்லாமல் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியாது இந்த உலகத்தில் நாம் இழக்க வேண்டியது நிறைய வரும் அப்படிங்கிறதுனாலே தான் நாம் அடுத்த தலைமுறையினருக்கு வேதத்தை கொண்டு சேர்க்கணும் வேதம் அத்தியனம் செய்வதற்கு அதிகாரிகள் என்று சொல்லும் பொழுது தகப்பனார் காயத்ரி உபதேசமாவது செய்து கொண்டிருக்கணும் அப்போதுதான் அடுத்த தலைமுறை பையனும் வேதம் படிக்க முடியும் தகப்பனாருக்கு காயத்ரி உபதேசமே இல்லாவிடில் பையன் வேதம் படிப்பதற்கே லாயக்கில்லாமல் போயிடும் எஸ்ய வேதச்ச வேதீச்ச விச்சித்தேதே திரிபூருஷம் சபை துர்பிராமணோ நாமா சர்வகர்ம பகிஷ்கிருதா என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அனதியானா விராத்தியாபவந்தி வேதம் ஒருவன் படிக்கவில்லைன்னா அவனுக்கு விராத்தியன்னு பேர் விராத்தியன் என்று சொன்னால் அவனிடத்தில் உள்ள பொருள்களில் பொருள்களை தான தர்மம் வேண்டுமானால் செய்யலாமே தவிர அவனுடைய கடமைகளை செய்வதற்கு அதிகாரம் இல்லாமல் போயிடும் அப்படி இருப்பவனுடைய பையன் வேதம் படிக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதுனாலே தான் கொஞ்சமாவது வேதம் படிக்கணும் ஒவ்வொருவரும் அடுத்த தலைமுறையினருக்கும் அதை சொல்லி கொடுக்கணும் அடுத்த எப்படி நாம் லௌக்கிகத்தில் சரியான வயசில் குழந்தையை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து பணம் கட்டி அவனுக்கு படிப்பை நாம் சொல்லி கொடுக்குறோமோ அதே போல் இந்த வேத நாம் சொல்லிக் கொடுக்கணும் என்பதற்காகத்தான் வருஷ வருஷம் நாமும் சிராவணம் செய்துக்கிறோம் இந்த சிராவண பௌர்ணமியில் தகப்பனாரும் சேர்ந்து உபாகர்மா செய்துக்கிறார் தாத்தாவும் சேர்ந்து உபாகர்மா செய்துக்கிறார் ஏன்னா நீ படிக்க வேண்டிய படிப்பு இதுதான் என்று காண்பிப்பதற்காகத்தான் என்று லௌக்கிகமான காரணத்தையும் பார்க்கிறோம் வைதிகமான காரணம் இதற்கு என்னென்னா நாம் சொல்லக்கூடியதான மந்திரங்கள் காயத்ரி முதற்கொண்டு நாம் எவ்வளவோ மந்திரங்களை சொல்லி காரியங்களை செய்கிறோம் அந்த மந்திரங்கள் சரியானபடி உச்சரிக்கப்படணும் அந்த உச்சரிப்பில் மாற்றம் இருந்தால் அப்போது பொருளும் மாறுபடும் அப்படிதானே இப்போ நாம் ரோட்டில் போயின்னு இருக்கோம் பின்னாடி கார் வருது ஹாரன் அடித்தால் நாம் ஒதுங்கிக்கிறோம் ஏன்னா நான் வரேன் நீங்கள் அனைவரும் வழிவிடுங்கள் அப்படின்னு அந்த கார் சொல்கிறது அதுதானே ஹாரனுக்கு அர்த்தம் ஹாரன் அடித்தால் அவன் தமிழ்லையோ தெலுங்குலேயோ ஹிந்திலேயோ சொல்கிறானா ஒதுங்குங்கள் என்று சொல்கிறானா சொல்லலை வெறும் சப்தம்தான் அந்த ஹாரனுடைய சப்தத்தை கேட்டாலே நாம் நகர்ந்து கொள்ளணும் என்று நமக்கு புரியுது அதே போல்தான் வேத மந்திரங்களும் சொல்லி நாம் காரியங்களை செய்கிற பொழுது நம்மிடம் வந்து சேரக்கூடியதான நோய்கள் தீர்றது நாம் எந்த பலனை எதிர்பார்த்து செய்கிறோமோ அந்த பலன் தானாக கிடைக்கிறது அந்த மந்திரங்களை சரியானபடி உச்சரிக்கலைன்னா எப்படி ரோட்டில் போகக்கூடியதான வண்டி ஹாரனை சரியாக அடிக்கலைன்னா யாரும் நகர்ந்துக்க மாட்டாலோ அதே நாம் மந்திரங்களை சரியான முறையில் சொல்லி நாம் செய்யலைன்னா நமக்கு வியாதிகள் தீராது நாம் கஷ்டப்பட வேண்டி வரும் அந்த மந்திரங்களை சொல்ல வேண்டிய முறை இருக்குது அந்த முறை தவறுவதால் தான் யாத்தயாமம் என்கிற தோஷம் ஏற்படுறது மந்திரங்களுக்கு யாத்தயாமம் அப்படின்னா அஸ்தானோச்வாச விச்சேதாது கோஷணாத்யாபனாதிகம் பிராமதிக்கம் ஸ்ருதோ யத் சியாத்து யாத்தயாமத்வ காரிதத் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது நாம் ஒவ்வொரு அக்ஷரங்களையும் சொல்ல வேண்டிய முறை இருக்கு க இப்படி எல்லாம் பிரித்து சொல்கிறோம் ஒவ்வொரு அக்ஷரங்களுக்கும் வேறு வேறு அர்த்தம் த அப்படின்னு சொன்னால் உத்தரதந்த மூல அதோபாகஸ்தானம் ஜிஹ்வாகரகரணம் என்று சொல்லியிருக்கு மேல் பல்லுவரிசையினுடைய அடிபாகத்தில் நாக்கனுடைய நுனி பட்டால் த என்ற அக்ஷரம் வருது இதுபோல் ஒவ்வொரு அக்ஷரங்களும் உற்பத்தியாகிறது நம்முடைய வாக்கிலிருந்து அதற்கு தகுந்தாற்போல் பொருளும் ஏற்படுறது அதில் முன்ன பின்ன வர்ற பொழுது நாம் அந்த மந்திரத்தை சொல்வதற்கு அதிகாரம் இல்லாமல் என்கிற தோஷத்தை அடையிறோம் அந்த தோஷமானது போகிறதுக்காகத்தான் இந்த உபாகர்மாவே நமக்கு வச்சுருக்க அந்த மந்திரங்களை சொல்ல வேண்டிய காலம் இருக்கு, அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டிய இடம் இருக்கு, அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டியதான இடைவெளி இருக்கு, அர்த்தமாத்ரா ஏகமாத்ரா த்மாத்ரானெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த அக்ஷரங்களை உச்சரிக்க வேண்டியதான காலம் அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டியதான காலம் அனத்தியன காலங்களில் சொல்லக்கூடாது இவைகளெல்லாம் வேறுபாடு வர்றது தான் என்று பெயர் அந்த யாத்தயாமம் என்கிற தோஷம் போகிறதுக்காக இந்த உபாகர்மாவே செய்துக்கணும் என்று வைதிகமான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த உபாகர்மா என்பது மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த உபாகர்மாவை செய்துக்க வேண்டியதான முறையை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்